அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணை ஏவ கண்ணன் கீதாச்சாரியன் நாம் நம்முடைய உடன் வாழக்கூடிய மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று உபதேசிக்கிறார் யாரிடத்திலும் பகைமை பாராட்டுவது கூடாது அனைவரையும் நண்பர்களாக கொள்ள வேண்டும் எல்லாரிடத்திலும் கருணை காட்ட வேண்டும் யார் குற்றம் புரிந்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் தன்மை நம்மிடத்தில் வேணும் குற்றம் புரிந்தால் தட்டி கேட்க வேண்டாமா பொறுமையோடு இருக்கலாமா வெனில் அந்த தட்டி கேட்பதற்கும் ஒரு பொறுமை வேண்டுமே கேட்கலாம் ஆனால் தட்டுவது கூடாது அல்லவா அதில் பொறுமை காட்க வேண்டும் ஆக நாம் பொறுமையோடு இருந்து கேட்டோம்னால் நம்ம வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் இப்ப யார் ஒருத்தர் பொறுமையோடு இருப்பாரோ அவர் சொல்றத மக்களும் சற்று பொறுமையோடே கேட்பார்கள் ஆனால் ஒரு திருடத்தில் பொறுமையே இல்லைன்னு அவர் சொல்லுவதற்கு யாரும் காதே கொடுக்க மாட்டார்கள் மத்த பேர் பேசறதுக்குள்ள நாம பேசிடணும் அவர்கள் நாலு கேள்வி கேட்டா நாம எட்டு கேள்வி கேட்கணும் இந்த அவசியமே கிடையாது அப்படி இருந்துட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது அழுகை பிள்ளை தானே பால் குடிக்கும் அதுக்குத்தானே பால் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மக்கள் பேசுவதே தவிர என்னைக்கா இருந்தாலும் ஏன் அவ்வளவு ஒரு தொழில் நடத்துறத கூட எடுத்துப்போம் பிசினஸ்ல கூட பார்த்துப்போம் சட்டென்று பணம் பணம் நினைச்சி வாழலாம் பண்ணுவாளா அப்படி நம்ம பார்த்தது கிடையாது யாரு பொறுமையோட இருந்து லாங் டேர்மா பார்த்து வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காமல் பல ஊழியர்களுக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்கிறோம் மக்களுக்கு வேண்டிய என்னென்னமோ பண்டங்களை எல்லாம் நாம பண்ணி கொடுக்கிறோம் பொறுமையா அதுக்காக ஆராய்ச்சி பண்ணுவோம் மெதுவா பயன் கிடைக்கும் இப்படி இருக்கிற கம்பெனிகள் தான் உயர்ந்த கம்பெனிகளா இருந்திருக்கு அதனாலே ஆன்மீகத்துல மட்டும் வருகை அல்ல நம்ம வேலை பாக்குற இடத்திலேயோ நம்ம பிசினஸ் பண்ற இடத்திலையோ எங்க யாருந்தாலும் பொறுமையை காத்தல் மிக அவசியம் அதை விட்டு விட்டு இழந்து பேசினோம்னு சொன்னால் அப்ப கோபக்காரருங்கிற பட்டம் கிடைக்கும் அவருக்கு பொறுமை கிடையாது நான் சொன்னது அவர் கேட்டுக்க போறது இல்லையே நடுவா பெரிய ஆபத்து நமக்கு பொறுமை இல்லையு பக்கத்துல இருக்கிறவாழ்வு தெரிஞ்சால் எந்த சமயத்துக்கு நம்ம கொஞ்சம் தவறி நடக்கிறோமோ அப்ப நல்லத்தை யார் எடுத்து சொல்ல வேண்டுமோ அவர்கள் பேசாமலே இருந்துருவா அவருக்கு பொறுமை கிடையாது சுவாமி நான் சொன்ன அவர் கேட்டுக்க மாட்டார் வல்லுன்னு உடனே விழப்பறார் அதை விட சொல்லாமல் இருப்பதே நலம் அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிறவா முடிவுக்கு வந்துருவா அப்ப சொல்ல வேண்டிய சமயத்துல சொல்ல வேண்டியத சொல்லாம விட்டுட்டா இழப்பு யாருக்கு நமக்கு தானே அதனாலதான் நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா பொறுமையா சொல்றத கேட்டுக்கொள்ளுபவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் வாலி பட்ட பாடுதான் பொறுமை இழந்துதானே சுக்ரீவனோட சண்டைக்கே சென்றான் உயிரையே இழந்தான் தாரை வாலியை தடுக்கிறாள் வாண்டாம் வாலி நிவாசாது ஆபன்னானாம் பராகதிகே யசச ஏகனம் ரொம்ப ஆச்சரியமான வால்மீகிரமான ஸ்லோகம் ஏனோ சுக்ரீவன் எதிர்கொள்ளுகிறான் முன்னாள் உன்னை கண்டு நடுங்கி கொண்டிருந்தான் இப்ப யாரையோ கூட சேர்த்துருக்கான்னு தெரியறது இல்லைன்னா உன்னை நண்டு நடுங்கின சுக்ரீவன் பட்டணத்தின் வாயிலில் வந்து அரை கூவானா உன்னை சண்டை கழைப்பானான் எப்ப சவால் விட்டு கூப்பிடுகிறானோ அவனுக்கு ஏதோ பலம் இருக்கு அரசன் வாலி பொறுமை காப்பாய் விசாரித்துவிட்டு செல்வம் தார எத்தனையோ பேசினாள் அப்படி விசாரித்தாலோ பொறுமை காத்தாலோ அது ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது தப்பான இலக்கணம் படித்தான் ராமன் எத்தனையோ பொறுமையோட காத்து இக்கரையிலிருந்து ஹனுமான ஒரு தரன் தூதன் வச்சார் செய்தி சொன்னார் திரும்ப வந்தார் அப்பவும் ராவணன் புரிந்து கொள்ளவில்லை அக்கறைக்கு போய் சண்டை ஆரம்பிக்கணும் அங்கத பெருமாள ராவண நடத்தலை அமைத்தார் அனுச்சு நல்லது சொல்லி குறுக்க விபீஷணம் சொல்லி பார்த்தா நடக்கவில்லை உடனே நம்ம பட்டம் கட்டலாமா எப்ப தூது தூதா அனுப்பிச்சிருக்காரோ அப்ப சண்டை போடுற தைரியம் ராமனுக்கு இல்லைன்னா இருக்கான் ஒரு நிமிஷத்தில் ராவணனை முடிக்கக்கூடிய தைரியம் ராமனுக்கு உண்டு ராவணன் என்பவன் ஒரு அல்பன் அந்த அல்பனுக்கு நிகராக சண்டை போட வேண்டிய அவசியமே ராமனுக்கு இல்லை ஆனால் மனிதனாக பிறந்து நேர்மை காத்திருக்கிறான் சத்தன் தவறமாட்டான் பொறுமை தவறமாட்டான் அதற்காக தன் மனைவியை தூக்கிச் சென்றவனை பத்து மாசம் ராமன் பொறுத்திருந்தான் அத்தனை பொறுமைக்கும் எது காரணம் ஒத்தனை சட்டன்னு அடிச்சுடக்கூடாது இது ராமனுக்கு இருக்கிற பொறுமை ஆச்சரியம் இல்ல வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்க அபய பிரதான சாரம் பேர் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணினான் அல்லவா பத்தின கதை வரலாற்றை கூற ரொம்ப ஆச்சரியமான நூல் அதுல சொல்ற ஏற்கனவே காதாசுரன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணி இது சித்திரக்கூடத்துல மந்தாகிரி நதி கடையில் நடந்தது இப்போ நீங்க சித்திரக்கூடத்துக்கு சேவை அந்த இடத்துல ஸ்பட்டிகிற இடம் இருக்கு அந்ததான் ராமனு சீத்தையும் உட்காந்துபடி நதிக்கரை ஓரமா கதை பேசிட்டு பாரம் அப்போ சீத்தனுடைய மடியில ராமன் தலையை வச்சு தூங்குவார் ராமன் மடியில சீத்தை தலை வச்சு தூங்குவார் இப்ப ராமன் தூங்கிட்டு இருக்காள் ஒரு காக்க வந்து பிராட்டியனுடைய திருமாரதில் தான் அழகால் கொத்திட்டு ரத்தன் துடித்தது தாயார் சீதை ராமனை எழுப்பிட்டார் சமயா ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான் வால்மீகி ஸ்லோகம் ராமன் எழுந்து பார்த்தவர் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சார் ஒரு தர்ப்படுத்தார் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் பிரம்மாஸ்கர உச்சாரணம் பண்ணார் காக்கைக்கு பின்னாடி விட்டுட்டார் சுத்தி சுத்தி வருது காக்க பேர் வீட்டுக்கு தரக்கலை அம்மா வீட்டு கதவு தட்டலே ரிஷிகள் கதவு தரக்கலை தேவர்கள் கதவு தரக்கலை ஸ்திரீன் லோகான் சம்பரித்ரமிய சமய சரணங்கதா சித்ராச பரித்தக்தா சுரை சமஹரிஷிவிஷிகள்லாம் கைவிட்டுட்டா தேவர்கள்லாம் கைவிட்டுட்டா தந்தையாரே கைவிட்டுட்டார் யாருக்கும் தைரியம் வரல ஏன்னா கதவை தரம் தான் முதல்ல அவன் தலைப்படுமோ இல்லையோ ராமனுடைய பானம் சும்மா போகுமா அமோகமாக வீணாகாத பானம் அது சுத்தி சுத்தி வருது ஜெயசிங் ரொம்ப ஆச்சரியமா விசாரிச்சிருந்தார் இது என்ன ராமபானத்துக்கு அவ்வளவுதான் பெருமையான அது எய்யப்பட்டவுடன் உயிர குடிச்சிட வேண்டாமோ ஏனமோ காக்கா ஒரு ஒரு வீட்டுக்கா போகுமா தட்டுமா அடுத்த வீட்டுக்கு போகுமான்னு தட்டுமா அது வரைக்கும் ராமபானம் காத்துக்குன்னு சொன்னார் இது ராமபான மாட்டேன்னே இல்லையே அப்படின்னு சொல்லத் தோன்ற சொல்லியோ அந்த சுவாமி ரொம்ப அழகா சொன்னார் ஒருத்தன் வீட்டு கதவை தட்ட போறச்சே ராமனுடைய அம்பு நேர காக்கையை கொள்றதுக்குன்னு போகும் அவ கதவை கறக்க மாட்டா உடனே இந்த காக்கை திரும்பும் திரும்பின உடனே ராமபானம் நினைக்குமா ஒருவேளை அவன் மனசு திருந்தி ராமனுடைய திருவடிகளே சரணம் அப்படிங்கிறதுக்காக போறானோ இராமாவோ நின்னபயம் என்னழைப்ப அத்திரமே அவன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் என்று பெரியாய்வா ரொம்ப ஆச்சரியமா பத்து போஷலம் அதாவது சானகியின் இடத்தே ஹனுமான் ராமனுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய பத்து போஷல்கள் அதுல தெரிவிக்கிற வித்தகனே ராமாவோ நின் அபயம் என் அழைப்ப ராமா தப்பு பண்ணிட்டேன் நீதான் அபயம் கொடுக்கணும் உன் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு விழத்துக்குத்தான் காக்க திரும்பதோ நம அப்படின்னு நினைச்சிருந்து ராமனுடைய பானம் ரெண்டு நிமிஷம் சும்மா இருக்குமா அது போல பக்கத்து தட்டு உடனே கொல்றதுக்காக போகும் அவன் கதவை திறக்க மாட்டான் காக்க திரும்பும் திரும்ப ராமன் திருவடியில விட போறானோ தேசியம் கடைசியில் என்ன தெரியுமா தெரிவித்தார் ராமனுக்கு பொறுமை எவ்வளவோ அவனை காட்டிலும் ராமனுடைய அம்புக்குத்தான் எவ்வளவு பெருமை ஒருவேளை அவன் திரும்பிடுவனா திரும்பிடுவனா திரும்பிடுவனா கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறான் அல்லவா ஏன் இரண்ய கசிவு முடிப்பதற்காக நரசிம்ம பெருமான் தோன்றினான் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாலுயிர் சிங்க உருவாய் வளர்ந்திட்டு பெரிய உருவத்தோட பெருமாள் உருவாயிட்டார் எடுத்து தம் மடியில இரண்ட போட்டு நுட்டார் உளம் உன்னை சிண்டையினால் இகழ்ந்த இரணியன் என்ன அழுவா அவனுடைய குழிச்சி டூ மார்ப குழிச்சிட்டார நரசிம் பெறுவாள் தன்னுடைய நகத்தால உள்ளுக்குள்ள விட்டு விட்டு தொழாவி பாக்குறாராம் நெஞ்சு இங்கேதான் இருக்கு ஒருவேளை அதனுடைய மூலையில என்னை பத்தி நல்லெண்ணு வச்சுருப்பனும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கும் நரசிம்மனுடைய கோபத்திலும் பொறுமை அந்த கோபத்துக்கு நிகரான கோபம் இல்லை அவரை அடக்கிறதுக்கு யாரும் இன்னி இருந்தது கிடையாது அப்படி இருக்கிறது அந்த கோபத்திலையும் ஒரு பொறுமை காக்குறான் ஒருவேளை இவனுடைய நெஞ்சத்தின் மூலையில் நம்மை பத்தி ஒரு நல்லெண்ணெய் வச்சிருப்பானோ அது எதுக்கு நமக்கு எடுத்துக்கணும் போ என்ன பார்த்து தொழாய் தொழாய் பாக்குறார் ஒழுங்கா இல்லையே அப்புறம் தான் கொன்றான் அப்ப அப்போதும் அந்த கோபத்திலும் பொறுமை காக்குறான் என் பெருமான் உடம்பால என்ன அடிக்கட்டும் வாயால என்ன ஏசட்டும் மனசால தப்பாத நினைக்காத இருக்கிறானா அந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமை காத்தாரோ நாம இதுல எங்கேயான கிட்ட கருக்கமா பார்ப்போம் பொறுமை இழந்துட்டோம்னால் இதனால் நமக்கும் தீமை சுற்றி இருப்பவர்களுக்கும் தீமை அப்ப நரசிம்ம பெருமான் பொறுமை காக்குறார் ராமன் பொறுமை காக்குறான் ராமனுடைய ஆம்பே பொறுமை காக்கிறது இவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன சக்தி இல்லாதவர்கள் தான் பொறுமை காப்பார்கள் என்பதல்ல கையாளாதவர்களுடைய பொறுமைங்கிறதே அல்ல சிறு பிராயத்திலிருந்தே ஏன் பிரஹ்லாதன் பொறுமை காக்கவில்லையா தந்தையார் எப்பப்படியும் அவனை கொல்றதுக்கு பார்த்தார் ஆனா இரண்டு இடத்துல உன் கோச்சிக்கவே இல்லையே நாம இருந்தா ஒரு அப்பா ஒரு சின்ன காரியமானது பிடிக்கலையா பேசவே மாட்டோம்னு ஒதுங்கி ஒதுங்கி போவோம் ஆனா இரண்டு கட்சியும் அவனை பார்க்கறான் ஆனாலும் தந்தை கூப்பிட்டு பாடசாலையில என்ன படிச்சுட்டு வந்தேன்னு கேட்ட உடனே கிடுக்குதுன்னு பக்தி சாஸ்திரத்தையே உபதேசிக்க ஆரம்பிச்சுட்டான் என்ன நாமத்தை தெரிஞ்சுகே நாராயண நாமம் உடனே பதில் சொல்றான் அப்ப எதுவா இருந்தாலும் சிறு குழந்தைகளுக்கு சட்டுன்னு கோபம் வரும் அதை நம்ம பார்க்க முடியும் சின்ன குழந்தை உன்ன கேட்கும் ரெண்டு நிமிஷம் நம்ம போக்கு காட்டுவோம் குடுக்கல சட்டன்னு முழுக்குன்னு கோவம் வந்துடும் உடனே போ அப்படின்னு சொத்து சாமான் தூக்கி போடும் அப்போல்ல என்னமா தூக்கி போட்டுருக்கு பார் அப்ப சந்தோஷப்படலாம் அது குழந்தை திராயம் ஆனா அந்த பொறுமையின்மைங்கிறது வளர வளர நம்ம நடக்கிற நன்கு வேறு சொல்லியோ பலது உலகத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்க போகின்றன அதுக்கெல்லாம் நம்மால பதட்டப்படுறதுக்கு முடியாது இன்னைக்கு நடக்கிறதே தான் கண்டதை காட்சின்னு ஆகாது ஆட்ட நடக்கும் நாளை நடக்கும் எதுவும் நடக்காத ஆனால் இந்த பொறுமையின்மையை கையால் ஆகாத்தனவென்றோ நான் பர்ஃபார்மன்ஸை பத்தி நான் இப்ப பேசவே வரல தாராளமா பர்ஃபார்ம் பண்றவர்கள் தான் பொறுமையோடு இருக்க வேண்டும் அது சின்ன குழந்தை பிராயத்திலிருந்தே நாம சொல்லிக் கொடுக்கணும் எதை கேட்டாலும் குழந்தைகளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது கோவந்துரும் இந்த நம்ம பழக்கமே படுத்த கூடாதுங்கிறத இல்லையு சொல்லி பழக்கப்படுத்தணும் ஓ உடனே என் பிள்ளைக்கு பொறுமை போயிடும்னா அப்ப வாழ்க்கையிலே எவ்வளவோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இருக்கே அதனால அப்பப்ப இல்லையோ பக்குவமா ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருக்கிற நல்ல பண்பை பிள்ளை பெண்களிடத்தில் நாம் வளர்த்தாக வேண்டும் அதுக்கப்புறம் வயசான விற்பாடு அவர்கள் தான் அதனுடைய பெனபிட்ஸையே பார்ப்பா ஒன்றே ஒன்று உலகத்தில் கடைப்பிடிக்கணுமா அந்த ஒன்ன பண்ணிவிட்டா தன்னடையே மற்ற வந்து சேரும் இப்ப அதுலயே கடைசி ஸ்லோகம் பார்ப்போம் ஏகோ தர்மஹா பரம்ஸ்ரேயா க்ஷமா ஏகா சாந்திருப்தமா வித்யா ஏகா பரமா திருப்தி அசிம்சா ஏகா சுகாவா நாலு விஷயத்தை அந்த நாலுத்துக்கும் ஒன்னே காரணம் ஒன்னே காரணம் ஒன்னே காரணம் ஒன்னே காரணம் எந்த நாளு ஸ்ரேயஸ் நமக்கு கல்யாணக்காரன் நன்மை நடக்க வேணும் நமக்கு நன்மை நடக்கிறதுக்கு எந்த ஒன்னே வழி சாந்தி கிடைக்கிறதுக்கு எது ஒன்னே வழி திருப்தி சந்தோஷம் ஏற்படுறதுக்கு எது ஒன்னே வழி சுகம் இன்பம் மகிழ்ச்சி அடையறதுக்கு எது ஒன்னே வழி இந்த நாளுமே நமக்கு வேணும் இப்போ யாருக்குத்தான் இப்போ நன்மை நடக்கணுங்கிற ஆசை இல்லையா சாந்தமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா திருப்தியா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா சுகமா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா இந்த நாளுக்கு ஒரு ஒரு சொல்றாரு இப்போ ஏகோ தர்மஹா பரம் ஸ்ரேயா கல்யாண கரணமா நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னு தர்மத்தை கடைபிடித்தது தான் வழி தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி தேவ பூஜை பித்ருபூஜை நித்திய அனுஷ்டானம் நன்கு நம்முடைய சுத்தமான சத்தியம் தவழ வாழ்ந்து வந்திருந்தோம்னாலே கண்டிப்பா நமக்கு எல்லா செழிப்பும் ஏற்படும் செழிப்பு கிடைக்கணும் பணங்காசி பண்ணுங்கிறதுக்காக ஏதேதோ பரிகாரங்களை தேடினு போறதை காட்டிலும் தர்மத்துல நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய்வது சுலபமாக அவற்றை பெற்றுக் கொடுக்கும் எதுக்கும் ஷார்ட் ரூட்டோ ஷார்ட்டோ தர்மசாஸ்திரத்தில் கிடையாது ஒரே ஒரு ஷார்ட் கட் உண்டு மோக்ஷத்துக்கு போனமா இடத்துல சரணம் விஷயம் பாருங்க என்னால பண்ணி மோகத்துக்கு போறதுக்கெல்லாம் வழி இல்லையே என் பகவான் அகலக இல்லையே நிறையும் மங்க உரமார்பா நிகழில் புகழா உலகம் உன்னடையா என்னை ஆழ்வானே மிகலில் அமரன் முனிக்கடங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே புகழும் இல்லா உன் அடி கீழே அமர்ந்து புகுந்தேனே என்ன சாட்சாத் தர்மமாக பகவானை பற்றுகிறோம் அது வேணா ஷார்ட்னு வச்சுக்கலாம் இப்போ அப்ப தர்மம் இருந்தால்தான் நன்மை கிடைக்கும் வாழ்க்கையில சாந்தி நிலவ வேணுமா என்னென்ன பொண்ணு பகை பகை விஷாதி இவை எத்தனையும் தொலை வேணும் நிம்மதியா இருக்க வேண்டாமா எத்தனை மகிழ்ச்சியா இருந்தா கூட பிரயோஜனம் இல்லையே அது ஷார்ட் லிப்ட் ஆயிடும் டெம்பரரியா இருந்து பிரயோஜனம் இல்லையே நிம்மதியா இருக்கேன்னா லாங் டர்ம்ல இருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு ஒரே வழி க்ஷமா பொறுமை தான் அதற்கு வழி வகுக்கும் அடுத்தது வித்யா ஏகா பரமா ஒரு மனுஷன் திருப்தியா இருக்காரா படிப்பு படிப்பு வித்யை வித்யா உபாசனம்னு மற்றொரு பொருளும் உண்டு ஆஹ் கற்கிற கல்வின்னு சொல்லலாம் அல்லது தியானம்னு சொல்லலாம் உபாசனமே தான் தியானம் தியானமே தான் பக்தி அப்ப பக்தியும் திருப்தியை கொடுக்கும் வித்யை கல்வியும் திருப்தியை கொடுக்கும் நல்லா படிச்சிருக்கும் பரிசுக்காக படிக்கிறோம் படிக்கிறதே ஒரு இன்பம் இல்லையா நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கிட்ட கேளுங்க எங்க முதல் மனைவி சயின்ஸ்தான் எங்க முதல் மனைவியே ரிசர்ச் தான் வா அது எப்படி சுவாமி கல்யாணம் ஆகி குடியும் கொடுத்தமா இருக்க வேண்டாமான்னா என்ன பண்ண முடியும் எங்களுக்கு இதை விட்டுட்டா புத்தி இன்னொரு இடத்துல போக மாட்டேங்கிறது திருப்தியா இருக்கு எத்தனை மணிக்கணக்கில் ஒரு டைட்ரேஷனையே பார்க்கிட்டு இருப்பா அவர்களுக்கு இது அந்த ஆராய்ச்சி நாளைக்கு லோக்கத்துக்கு பெரிய பயன்பாட்டை கொடுக்க போறது அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கலாம் அப்ப திருப்தி வித்யையில் கிடைக்கும் பரீட்சைக்காக மட்டும் கிடை படித்தால் ஒரு நாளும் அது கிட்டார் அப்ப வித்யா ஏகா பரமா திருப்தி திருப்தியா இருக்கிறதுக்கு வித்ய கல்வின்னு சொல்லலாம் அல்லது சத்வித்யா தகர வித்யா சாண்டில்ய வித்யா முதலான உபாசன அது திருப்தி கொடுக்கும் கிடைச்சே சொன்னார் அகிம்சா ஏகா சுகாவகா மனுஷன் சுகமா இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னால் அகிம்சை எந்த ஒரு ஜீவராசிக்கு எதான சிம்சிச்சிருந்தோம்னு வச்சிருந்தோம் அது ரொம்ப நம்மளை உருத்தி கொண்டே இருக்கும் நம் உள்ளத்துல ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் பகவான் சொல்லியிருக்கார் அஹிம்சா சர்வாபூதானி அகிம்சா சர்வாபூதானி அகிம்சா பரமோ தர்ம பரமமான தர்மம் அகிம்சை என்று பகவான் சொல்லிருக்கிறச்சே நாம எதையான சிம்சிச்சுட்டோம்னால் யாருக்கான தீங்கு செய்தால் அது மனத்தால் இருக்கட்டும் உடலா இருக்கட்டும் உள்ளத்தால் இருக்கட்டும் கையால் இருக்கட்டும் அப்ப பெருமாள் குற்றம் பார்க்கிறார் பார்த்துட்டா நமக்கு நெருடல் போகாது முள்ளு குத்துராப்புறது குத்திண்டே இருக்கும் அப்ப எந்த ஜீவராசியும் நாம துன்பம் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ அப்ப தாராளமா மகிழ்ச்சியோட இருந்து விடலாம் நாளும் பார்த்துட்டோம் நமக்கு கல்யாணகரம் நன்மை ஏற்படுவதற்கு தர்மம் ஒன்று தான் வழி சாந்தியோட இருக்கிறதுக்கு கஷமா பொறுமை தான் வழி திருப்தியா இருக்கிறதுக்கு வழி சுகமா மகிழ்ச்சியா இருப்பதற்கு யாருக்கும் தீந்து செய்யாமல் இருக்கிறது வழி அத்தோடே ஒன்றுங்கிறது முடியுது இனிமே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 நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்